ம் ஸ்ீாமிகிகேந்திரைப்பூத்தகம் முனேந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நிமியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா த்தமேவிரவிணம் மேவெக நமோ ப்ரோமவிதையு வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குரு சர்ோப்பலவரோவீ சகன்கு சீரியவாஹை தேஜஸ்வினீத்தமஸ் விஷாவ கட்டோபென் முதல் அயம் संकल्प பத்தாவது மந்திராக்கல்மன வீத்தமர்மோத்தோஷிவீத்தம் பிரமமம் வரம் வணே புரவி ஔக்கிரும सुखगं दद्रशिवान भगवते சுகம் ராத்திரி வீத்தம்ததிவாத் ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரியேத்த பிரம்மவித்யா ஆச்சாரியராக கொஞ்ச நேரத்தில் ஆக போகிறார் யமதர்மராஜா இப்போ கிருஹஸ்வாமி அதிதியாக இருக்கிறான் நச்சிகேத் நச்சிகேதஸ் யமதர்மராஜாவினுடைய அதிதியாக யமரா யமதர்மராஜா நினைக்கிறார் அவர் கிருஹஸ்வாமி கிரகஸ்தன் அவரை உபச்சாரம் பண்ணி மூன்று நாள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்த காரணத்தினால அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்த பிறகு மூன்று வரங்கள் கொடுக்கிறேன் நீ எதை வேண்டுமோ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னவுடன் தன்னுடைய தந்தையினுடைய க்ஷேமத்துக்காக முதல் வரத்தை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார் அந்த தந்தையினுடைய க்ஷேமம் மாத்திரமில்லை அதை தன்னுடைய க்ஷேமத்தையும் சேர்த்தே சொல்லிவிட்டான் லௌக்கிகமாகவே சாதாரணமாகவே சொல்லியிருக்கான் எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கணும் சாந்த சங்கல்பா சுமனாக யதாசியாத் வீத்தமன்யுஹு வீத்த மன்யு சுமனாக சாந்த சங்கல்பா கோபம் இருக்கக்கூடாது பிரசன்னமாக இருக்கணும் அவர் என்னை பற்றி கவலைப்படக்கூடாது நீ என்னை அனுப்பணும் அவர் என்னை வந்து திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் என்னை ஏற்றுக்கணும் அதனால் என்ன அவர் தப்பாக நினைக்காமல் என்னை ஏற்றுக்கணும் இது முதல் வரம்னு கேட்ட உடனே அவர் பதில் சொல்கிறது படிச்சுட்ருக்கோம் முன்பு இருந்தது போலவே இருப்பார் உன் போன உடனே அவர் உன்னை தெரிஞ்சுக்கிண்டு ஒன்று பயப்பட மாட்டார் அவர் கோபப்பட மாட்டார் ஏற்று முன்பு இருந்தது போலவே இருப்பார் என்னால் அனுப்பப்படும் உன்னை புரதீதா மத் ீதா யதா புரஸ்தாத் பவிதா என்னால் அனுப்பப்படுகிற உன்னை நன்றாக புரிந்து முன்பு எப்படி உன்னிடத்தில் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்தாரோ அப்படியே இருப்பார் வீத்தமன்யு கோபத்தை விட்டுடுவார் அது மாத்திரமல்ல சுககம் ராத்திரி ஹி ஷய்தா நன்றாக தூங்குவார் தெரியுது ராத்திரி நிம்மதியாக தூங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு தெரிகிறது அன்டிஸ்டர்படு சவுண்ட் ஸ்லீப் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நன்றாக உறங்கிறது அது மாத்திரம் இல்லை துவாம் ததிசிவான் மிருத்துமுகாத் பிரமுக்தம் மிருத்துமுகாத் பிரமுக்தம் துவாம் எங்கிட்டருந்து விடுபட்ட உன்னை பார்த்து கோபப்படாமல் இருப்பார் நன்றாக தூங்குவார் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிவிட்டார் அப்படியே சொல்லி ததாஸ்து சொல்லிவிட்டார் உன்னையும் நான் அனுப்பிச்சிருவேன் உன்னை அவர் நல்லா புரிஞ்சுப்பார் உங்ககிட்ட முன்பு மாலே அன்பாக இருப்பார் அவருக்கு கோபம் இருக்காது அவர் கேட்காது எங்கள் அப்பா ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்னு ஒன்று கேட்கல அவன் ஆனால் அவர் அதை சேர்த்துக்கிறார் யமதர்மராஜா அதை சேர்த்துக்கிறார் சங்கராச்சாரிய சொல்றார் சாகர வரைக்கும் நிம்மதியாக தூங்குவார்னு எழுதுறார் சேர்த்துக்காரு அவசிஷ்டா ராத்ரி யாவத்ஜீவம் யாவத்து அஹ யாவஜீவம் இதராபி ராத்திரீஹி இனிமே வரப்போற இரவுகள் எல்லாம் வாழ்க்கை காலம் நிறைவு பெறும் வரை நன்றாகவே உறங்குவார் இந்த முதல் வரம் கொடுக்கப்பட்டு விட்டது இனி இரண்டாவது வரத்தை கேட்குறான் நச்சிகே இரண்டாவது வரம் என்ன கேட்க போகிறாங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து இது ஃபேமிலி வெல்ஃபேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் அப்படி எடுத்துக்கணும் நாம் நம்ம என்ன பண்ணுறோம் சங்கல்பத்தில் என்ன பண்ணுறோம் மம சக குடும்பானாம் மம சக குடும்பானாம்னா என்ன அர்த்தம் மம குடும்பானாம் மக சக குடும்பானாம் எங்கள் குடும்பம் மாத்தில எங்கள் ஆத்துக்காரி குடும்பம் என் குடும்பம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் ஆகையினால் இந்த இப்போ அடுத்தது சொசைட்டினுடைய வெல்ஃபேர் சமூகத்தினுடைய நன்மைக்காக இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகிறான் வரத்தை கேட்க போகிறான் முதல் வரம் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு சிறு இப்படி சொல்கிறது உண்டு GOD first, world next, self-last, அப்படி சொல்கிறது ஒன்று உண்டு அதாவது கடவுளை முதல்ல வை சமூகத்தை ரெண்டாவதாக வை உன் குடும்பத்தை ஒன்றை மூணாவதாக வச்சுக்கோ அப்படி சொல்கிறது உண்டு கடைசியாக கேளு அப்படி இல்லை என்ன பண்ணுறா முதல்ல நாம் நல்லா இருந்தால் தானே மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆகையினால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதில் நம்மளும் அடக்கம்தான் இருந்தாலும் தனக்கு க்ஷேமத்தை முதல்ல பிரார்த்தனை பண்ணுறோம் சரி இப்போ வந்து ஸ்வர்க்கத்தை வர்ணிக்க போகிறோம் இது சமூகத்தினுடைய நன்மை என்னன்னா எல்லாரும் ஸ்வர்க்கத்தை அடைஞ்சு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை சொல்லுங்கள் ஆக ஸ்வர்காப்தியர்த்தம் அக்னிவித்யா அக்னிவித்யா பிரார்த்தனா அக்னிவித்யா வரப்பிரார்த்தனா பண்ண போகிறான் அதுக்கு முதல்ல ஸ்வர்கலோகத்தை வர்ணிக்க போகிறான் அப்புறம் பன்னெண்டாவது மந்திரம் பதிமூணாவது மந்திரம் ரெண்டையும் சேர்த்து படிக்க போகிறோம் இதுதான் ரெண்டாவது வரம் लोके नजरया தராதி लोके தீர் பாசோமோக்கிச்ச நிறம் ஜரஜாதி உபே தீர்வா பிசேதி ஸ்வலோக்கே சுவர்மியி மருத்துவ பிரபூத்திய ம वरेण அமத்தம்ஜன் எதீய சுவமீ மோ பிரபூத்திய மோகமே ோகத்தை வர்ணனை பண்ணுகிறான் நச்சுகேதர்கேலோகே கிஞ்சன பயம் நாஸ்தி அங்கே செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது பயம் நாஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே எல்லாம் என்ன என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்போ பார்த்தாலும் பயமோ பயம் ஸ்வர்கே லோகே சொர்க்கலோகத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் சொர்க்கலோகம் இருக்கா இல்லையான்னு அதுதான் ஸ்ரத்தாஸ்திரம் சொல்லுகிறது சொர்க்கா அஸ்தி நரகா அஸ்தி அது நிறைய பேர் என்ன நீங்கள் நல்லது இந்த உலகமே சொர்க்கம்தான் இங்கேயே நம்ம நல்ல காரியம் பண்ணால் இதுவே நம்ம சந்தோஷமாக இருந்தால் இதுவே சொர்க்கம் துக்கத்தோடு இருந்தால் இதுவே நரக்கம்னு சொல்கிறது ஒரு நியாயம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் சொர்க்கலோக்கம் நரக்கலோக்கம்ங்கிறது இதற்கு வேறாகத்தான் சொல்லப்படுது அப்பிரத்தியம் அதில் ஸ்மரியத்தே நச்சதிருஷ்யத்தே ஸ்மரியத்தே நச்சதிஷ்யத்தே வேதத்வாரா ஸ்மரியத்தே வேதம் சொல்லுகிற திருக்குறளையும் நிறைய சொல்கிறார் வள்ளுவர் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரிருள்னா நரகம் ஆரிருள் உய்த்து விடும் அமரருள் உயிக்கும்னா தேவலோகத்துக்கு அர்த்தம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நிறைய இருக்குது புத்தேழிர் உலகும்பர் ஆக நம்ம சாஸ்திரம் இதை சொல்கிறது நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது அதுதான் ஸ்ர்தைன்னு பேர் சொல்கிற ஸ்வர்கே லோகே கிஞ்சன பயம் நாஸ்தி அதிலேருந்து என்ன தெரிகிறது இஸ் அஸ்மின் லோக்கே சர்வதா பயம் வர்த்ததே என்னாகுமோ ஏதாகுமோ அடுத்த நிமிஷம் என்னாகுமோ எல்லோரும் இந்த ஆர்த்த பக்திக்கு ரெண்டு அர்த்தம் துக்கம் இருக்கிறதுனால கடவுள்கிட்ட துக்கம் போகணும்னு பக்தி பண்ணுறவன் ஒரு குரூப்பு துக்கம் வந்துடுமோன்னு பயந்துன்னு கும்பிடுறோம் இன்னொரு குரூப் நல்லா இருப்பான் இருந்தாலும் எதாவது வந்துடுமோ பயம் எல்லா செக்யூரிட்டி எல்லாம் வச்சுட்டு வாசலில் ஒரு பைரவரையும் வச்சு கும்பிட்டுன்னு பகவானே காப்பாற்று எல்லாம் ரூபாயெல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே மடியில் கிணம் வழியில் பயம் எல்லாம் இருந்ததுன்னா என்ன வெறும் சுவாமி மாத்திரம் இருந்துட்டா பரவாயில் வெள்ளி தங்க பாத்திரம் இருந்துன்னு வச்சுங்க பயம்தான் எடுத்து உள்ள வைடா பாத்திரமெல்லாம் இருந்தது பயம்தான் யாரா தூங்கி என்ன பண்ணுறது எல்லாம் பயம்தான் அஹ பயம் கிஞ்ச நாகே ரோகபயம் குலேச்சுபயம் வித்தே நிருபாலா பயம் மானே தைன்யபயம் கலே ரிப்புபயம் ரூபே ஜராஜாபயம் சாஸ்திரே வாதிபயம் எல்லாம் பயமாக தான் இருக்குது சர்வம் வஸ்து பயாமித்தம் புவி நிறாம் வைராக்கியமேவ அபயம் என்று பர்தி சொன்னார் அதில் சாப்பிட்ற என்ன பயம் நான் வந்துடுமோ சாப்பிட்ற போதே இன்னைக்கு வடை ஒன்று கூட சாப்பிட்டுட்டேன் ஏதாவது ஆயிடுமோ பயமாக இருக்குது சாப்பிட்ற போதே இருக்கான் போகே ரோக பயம் குலேச்சியுத்தி பயம் ஃபேமிலியில் எவனா ஒருத்தன் தப்பு பண்ணிவிடுவான் ஃபேமிலி குலத்தில் குலத்தில் அபிமானம் இருந்தால் யாராவது நம்ம குலத்தில் நம்ம தர்மத்தை மீறி போயிட்ட ஃபேமிலி நேமை கெடுத்துட்டானே கெடுக்காமல் இருக்கணுமேனு குலே சுத்தி பயம் வித்தேன் ரிபாலாத் பயம் பணம் இருந்ததுன்னா எப்போ ரைடு பண்ணிவிடுவானோ இன்கம் டேக்ஸில் இருந்துன்னு அது வேறு பயம் வித்தேன் ரிபாலாத் பயம் மானே தைன்ய பயம் மானை ரொம்ப பெருமையோடு இருந்துட்டோம்னா ஏழ்மை வந்துருமோன்னு பயம் எங்கேயா செல்வம் எல்லாம் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது அழகில் அபிமானம் இருந்ததுன்னா ரூபே ஜராயாபயம் குணே கலபயம் நல்ல குணம் இருந்தால் ஏதாவது கெட்ட குணம் வந்துருமோன்னு பயம் ஆன்மீக வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு வருது இல்லையா ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு நான் மாட்டினுடுவோமே சிக்கி நிடுவோமே எல்லாத்துலேயும் பயம் சாஸ்திரம் படித்தா எவனால் எதிர்த்து வந்து வேறு ஏதாவது கேள்வி கேட்டான்னா என்ன பண்ணுறது பயம் நம்மளை ஏதாவது மடக்கிவிட்டான்னா என்ன பண்ணுறது அத்வைதிக்கு துவைத்திய கண்டா பயம் துவைத்திக்கு அத்வைத்திய கண்டா பயம் எல்லாம் சாஸ்திரே வாதி பயம் நிறைய இருக்குது நான் ஸ்லோகத்தை சரியாக சொல்லலை ஆக சர்வம் வஸ்து பயான்வித்தம் புவி நிறுணாம் எதை பார்த்தாலும் பயமாகத்தான் ஏழ்மையும் பயமாகத்தான் இருக்குது பணமும் பயமாகத்தான் இருக்குது ஆரோக்கியமும் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது நோயை கண்டாலும் பயமாக இருக்குது அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாமே பயமாகத்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க சொர்க்க லோகத்தில் நோ ப்ராப்ளம் அங்கே யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதாவது ரொம்ப வர்ணனை பண்ணலை நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க சொர்க்கே லோகே கிஞ்சன பயம் நாஸ்தி இது ஒரு சொர்க்க லோகத்தில் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது பாதுகாப்பின்மை என்கிற குறைபாடு கிடையாது பயம் இருக்காது அச்சமே இருக்காது ஓரளவுக்குன்னு புரிஞ்சுக்கணும் அங்கேயும் மகிஷாசனம் வந்து நிற்பான் இப்போ புராணெல்லாம் படிச்சுருக்கோம் இந்திரன் நல்லா சபையில் டான்ஸு நல்லா பார்த்துட்டுருக்கிறவோ திடீர்னு ஆனு வந்து நிற்பான் மகிஷாசு என்னன்னா இதோட கம்பேர் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட முடியாதுன்னு அர்த்தம் அவன் அவன் வரணும்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து நிற்கணும் ஆம் ஆத்மி மாதிரி சொர்க்கே லோகே பயம் கிஞ்ச நாஸ்தி அவனை பார்த்தாலே பயப்படுறான் எல்லோரும் சொர்க்கே லோகே கிஞ்சன தத்திர துவம் நாஸ்திங்கிறான் என்ன தைரியமாக சொல்லுவாங்க அங்கே நீ கிடையாதுண்ணா நீ அங்கே திடீர்னுலாம் வந்து எல்லாம் தூக்கின்னு போக முடியாது க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்த் ஆகும் அது வரைக்கும் இன்பிட்வீன் வந்து இடைஞ்சல்லாம் பண்ணி எல்லாம் ஆஸ்பத்திரியே கம்மி அங்கே கிடையாது தத்திரத் நாஸ்தி நீ கிடையாதுன்ட்டாங்க சொர்க்கலோகத்து இவரே ஒரு ஒரு இருக்கார் ஒரு ஏரியாவில் தான் இருக்கார் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து நீ கிடையாதுன்னா நர்த்தான் நீ எல்லாரையும் அங்கே தூக்கின்னு போக முடியாது ஒருங்கனை துவத்வம் நாஸ்தி ஜரையா ந விபேதி மூட்டுவழி முழங்கால் வழி வரவே வராது அதுதான் முக்கியமாக சொல்லணும் பேக் பெயின் ஜராவஸ்தா கிடையாது அதனால தான் தேவலோகத்தில் ஜ தேவர்களுக்கு ஒரு பேர் அஜரஹா அஜரா நிர்ஜரா தேவாக அமரகோஷமே சொல்லுகிறது ஆஹா அஜராகனா என்ன அர்த்தம் ஜரை கிடையாது முதுமை கிடையாது ந தத்திரம் ந ஜையாபிபேத்தி அங்கே வந்து மாதத்துக்கு ஒரு நாள் ஃபுட்டு எடுத்துட்டால் போகிறோம் இங்கே மூணு வேளை எடுத்துட்டதுக்கு பிறகும் நடுப்புரை நடுப்புரை பசிக்கிறது அது மாத்திரமில்லை அங்கே போனால் பசி குறைவுன்னு அர்த்தம் அசநாயா பிபாசே உபே தீர்த்துவா அங்கே வந்து பசி தாகம் ரெண்டையும் ஜெயிச்சுன்னு அர்த்தம் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும் ரிலேட்டிவ்லி அங்கே கம்மி இப்படிலாம் வந்து திரு காய்கறி மார்க் காய்கறி விலைய விலவாசி ஏற்றமெல்லாம் அங்கே கிடையாது எப்பவும் ஒரே விலை எல்லாம் நீங்கள் போய் பார்த்த மாதிரி பேசுகிற அடேன்னு கேட்காதிங்க இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்த மாதிரி தான் பேசுவோம் பார்த்தா பேசுவோம் அசனாயா பிபாசே உபே தீர்த்துவா உபேன்னா ரெண்டுன்னு அர்த்தம் அசனா அசனாயா அபிபாசா அதனால் ரெண்டும் கிடையாது பசி தாகம் கிடையாது அது மாத்திரம் இல்லை அங்கே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருமா அங்கே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து பசிக்காது தாகம் இருக்காது மூட்டு வலி முழங்கால் முழங்கால் வலிலாம் வராது தலைமுடி நிறச்சி போகாது பல்லு விழாது கண்ணு மங்காது கண்ணாடி போட வேண்டாம் இருக்கலாம் அது மாத்திரமில்லை அங்கே வேணுங்கிற போது மழை எல்லாம் சௌகரியமாக இருக்கும் எப்போவுமே டிசம்பர் சீசன் தான் மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கலாம் எல்லா ப்ரோக்ராம் இருக்குறதில் நான் ரொம்ப வர்ணனை பண்ணக்கூடாது சுவாமிகளாக இருக்கேன் இல்லை ஷோகாத்திகா ஷோகாத்திகான்னு அர்த்தம் இமோஷனல் ப்ராப்ளமும் கிடையாது அங்கே இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறது அங்கேயும் பாலிட்டிக்ஸ் பண்ணுறது அங்கே வந்து இவன் இப்படி சொன்னான் அவன் இப்படி சொன்னான் என்ன இருந்தாலும் அவன் இப்படி பேசியிருக்கப்படாது இந்த அக்னி இருக்கானே அவன் ஒரு கை பார்க்கணும் இந்த அக்னி வர வர வர ஓவராக பேசிகிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லி யம இந்த நிறுத்தி சரியாகவே ஆஃபீஸ் அட்டன் பண்ணுறதில்ல நிறுவத்தியை பற்றியோ வருணனை பற்றியோ வாயுவை பற்றியோ குபேரனை பற்றியோ ஏன்னா இவங்களாம் அங்கே இருக்காங்களே அங்கே போனால் அவங்கள பற்றியும் பேச ஆரம்பிப்போம் அங்கேயும் பத்திரிகை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க நடுநிலை நா எழுதல்னு எல்லாரை பற்றியும் எழுதுவோம் அது வந்து இதெல்லாம் வந்து வந்து யாருக்குனா இது வந்து இந்திரனுக்கு சப்போட்டான பத்திரிக்கை இது வருணனுக்கு சப்போர்ட்டான பத்திரிக்கை அப்படின்னா அதெல்லாம் அங்கே கிடையாது அங்கே எல்லோருமே எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் ஷோகாத்திகா ஷோகம் அதித்திய கச்சிதி ஷோகாத்திகா அங்கே கவலையே கிடையாது சந்தோஷமாக இருக்கலாம் சில பேர் சொல்லுவான் இதுக்கு எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அதெலாம் இல்லைன்னா இப்படி இருக்கிறது சில பேர் சொல்கிறா இல்லையா வீட்டில் ஏதோ பிரச்சனை தீர்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தீந்து போயிடும்போல் இருக்கேங்கிறோம் ஐயையோ பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா சில பேருக்கு பிரச்சனையானந்தான்னு பேர் என்னென்னா பிரச்சனையே இருந்தால் தான் அது வரைக்கும் தான் எல்லாம் இந்த சிலதெலாம் அந்த சொல்கிறேன் அந்த பழைய அந்த சினிமா வச்சனம் தான் வைத்தியா என்னடா பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்க அது பழைய சினிமா கேட்பான் ஒருத்தன் பைத்திய இருப்பான் அவனுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அது என்ன சினிமான்னு எல்லாம் யோசிக்காங்க கடோபனிஷத்தான் பகவத்கீதையா அது அது வந்து வந்து யோசி கேட்பான் ஏ வைத்தியா என்னடா யோசிக்கிற அப்படின்னு அதாவது தங்களுடைய ஆயுளும் நீடித்து தங்களுடைய நோயும் நீடித்து அடியனுடைய உத்தியோகமும் நீடிக்க வேண்டும் என்று எல்லாமல்ல யமதர்மராஜனை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் போன் ஆயுஸும் நீடிக்கணுமா நமக்கு வியாதியும் இருக்கணுமா அவனுக்கு உத்தியோகமும் இருக்கணுமா அது மாதிரி சில பேருக்கு எப்படின்னா அவங்களும் இருக்கு அவனும் இருக்கணும் அவன் பிரச்சனையும் இருக்கணும் அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணும் இப்படிலாம் ஜனங்களுக்கு சுபாவும் இருக்குது ஆக பிரச்சனை இப்போ வந்து இந்த சில நாட்டில் சில பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனை திருக்க முடியாத பிரச்சனை இருந்தால் தான் இவங்க சர்வே பண்ண முடியும் தீர்த்துட்டா புது பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனையாகிடும் அதில் இருக்கிற பிரச்சனையவே தீர்க்காம பார்த்துக்கணும் முல்லை பெரியார் இஷ்யூ சால்வே ஆயிடக்கூடாது காவேரி இஷ்யூ சால்வே ஆகிடக்கூடாது அயோத்தியா இஷ்யூ சால்வே ஆகிடக்கூடாது சால்வ் ஆயிடுதுன்னா என்ன பண்ணுறதுக்கப்புறம் அதுதான் எதுக்கு சொல்கிறோம் சோகாத்திகா அங்கே இதெல்லாம் ஏதாவது ஒரு துக்கத்தை ஜனங்களுக்கு வந்து துக்கம் வேண்டான்னாலும் சில சமயம் என்னன்னா எனக்கு துக்கம் வேண்டாம் இன்னொருத்தன் துக்கத்தை பார்த்து நான் ரசிக்கணும்னா என்ன பண்ணுறது எல்லாம் வந்து இந்த சாடிஸ்டுங்கிறாள் ஏன் அதெல்லாம் அங்கே கிடையாது ஷோகாத்திகா ஸ்வர்கலோகே மோதத்தே அங்கே வந்து எப்போவும் சந்தோஷமாக ஆனந்தமாக லைஃபு நடக்கிறது வாழ்க்கை நடக்கிறதுன்னு இது வர்ணனை சொர்க்கலோக வர்ணனம் சொர்க்கலோகத்தில் பயம் இல்லை அங்கு மரணம் இல்லை அதாவது மரணம் உடனே வராது அகால மரணமெல்லாம் கிடையாது அங்கே முதுமை கிடையாது பசி தாகம் மிகவும் குறைவு அங்கு எங்கே அந்த இமோஷனல் ப்ராப்ளம் சைக்காலஜி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே எப்போ எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஆனந்தமாக சந்தோஷமாக சொல்கிறது உண்டு இல்லையா ஒருத்தன் இவனுக்கு ஊட்டினா அவன் இவனுக்கு ஊற்றான் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொர்க்கத்தின வர்ணனை பண்ணுறான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் ஹே முருத்யோ மிருத்யுவே யமதர்மராஜா துவம் சத்வம் அத்தகைய நீ அத்தகைய நீனால் அந்த ஸ்வர்க்கத்தில் இந்த அர்த்தம் சத்வம் அது உபனிஷத்தோட ஸ்டைல் துவம் ஸ்வர்கியம் அக்னிம் அத்வேஷி ஸ்வர்கலோகவாசியான நீர்க்கியம் அக்னிம் அத்வேஷி ஸ்வர்கியம் அக்னிம்னா என்ன அர்த்தம் ஸ்வர்கலோகத்தை அடையறத்துக்கு சாதனமாக இருக்கிற அக்னி யாகத்தை நீ கற்றிருக்கிறாய் அத்தியேஷி அத்தியேஷின்னா சங்கராச்சாரியர் ஸ்மரசி ஜானாசி உன்னால் நீ ப்ளீஸ் ரிம ரிமம்பர் யுவர் knowledge. அப்படிங்கிறார் உன்னுடைய அறிவை நினைவுக்கு கொண்டு வா ஸ்வர்க்கத்துக்கு சாதனமான அக்னி வித்யையை தாங்கள் அறிவீர் அதை நினைவுக்கு கொண்டு வருவீர் நினைவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவீர் ஸ்ரத்ததான மஹ்யம் தகும் பிரூஹி அதில் மிகுந்த நம்பிக்கையுடைய எனக்கு இந்த ரொம்ப க அண்டர்லைன் பண்ணணும் ஸ்ரத்ததானாய மகியம் அதில் எனக்கு பரமஸ்ரத்தை இருக்கிறது ஸ்வர்கலோகத்தை பற்றி சாஸ்திரங்கள் சொல்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாவிட்டாலும் அது இருக்கும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே தம் பிரப்ரூகி அந்த அக்னி வித்யையை எனக்கு நன்றாக உபதேசம் பண்ணுங்கள் பிரப்ரூகி பிரகர்ஷேணப்ரூகி ஸ்வர்கார்த்தினே ஸ்ரத்தாவதே மஹியம் பிரப்ரூகி கதைய உபதேசம் பண்ணு அப்புறம் எனது ஏன் அவின அனலோகா ஸ்கலோகா அமத்தம்ஜன் ஸ்கலோகவாசிகள் எந்த அக்னி உபாசன பண்றத்தினாலோகம் தே ஸ்லோகா யஜமானோகாங்கிற பதத்துக்கு ஸ்வலோக்கத்துக்கு சாதனமான அக்னியை பூஜை பண்ணுகிறவர்கள் அமிர்தத்வம் பஜந்தே அமிர்தத்வம் அமிர்தத்வம்னா தேவத்வம் தேவத்வம் அமிர்தத்வம்னா அழியாத தன்மை அழியாத தன்மைன்னா ஆபேட்சிக்க அமிர்தத்துவம் நூ ஆத்தியந்த அமிர்தத்வம் ரிலேட்டிவ்லி லாங் லைஃப் நாட் அப்சல்யூட்லி லாங் லைஃப் எத்த எத்தனை ஷரீரம் தத்திர தத்திர என்ன சொல்கிறது ஷரீர வியோகா எத்திர எத்த எத்திர ஷரீர சம்யோகா தத்த தத்திர சரீர வியோக ஜீவன் ஷரீரத்தோடு சேருவான் ஷரீரத்தை விட்டு பிரிவான் அது உத்தமோத்தம ஷரீரமாக இருந்தாலும் லாங் லைஃபாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த லைஃப்பை கன்க்ளூட் பண்ணித்தான் ஆகணும் ஆக இது கொஞ்சம் அதிகமாக இங்கே நூறு வயசுன்னா அங்கே ஒரு லட்சம் வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஆகையினால ஸ்வர்கலோக்காக அமிர்தத்வம் பஜந்தே ஸ்வர்கலோகத்துக்கான அக்னியை பூஜை செய்கிறவர்கள் அமிர்தத்வத்தை தேவசரீரத்தை அடைகிறார்கள் எனவே எப்படி டெவலப் பண்ணியிருக்கான் பாருங்கள் ஸ்வர்கலோக வர்ணனை அந்த சொர்க்கலோகத்துக்கு சாதனத்தை நீங்கள் தெரிஞ்சுன் இருக்கீங்க அக்னி வித்யே அதுன்னு சொல்கிறோம் அது யாகந்தான் அந்த அக்னி உங்களுக்கு தெரியும் அந்த வித்யை எனக்காக நீங்கள் ஞாபகப்படுத்தி எனக்கு உபதேசம் பண்ணுங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது எதுனால தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு அந்த பிரயோஜனம் தெரியும் இந்த இதுக்காக அக்னியை பூஜை பண்ணுறவனுக்கு அந்த தேவ சரீரம் கிடைக்கும் நீண்ட நாள் வாழலாம் ஆகவே எனக்கு அதை உபதேசம் பண்ணுங்கள் ஏதத்து த்விதீன வரேன விரணே இதனை நான் ரெண்டாவது வரமாக கேட்கிறேன் த்விதீயேன வரேன விரணே இரண்டாவது வரமாக கேட்கிறேன் உடனே யமதர்மராஜா ரொம்ப சந்தோஷமாக உபதேசம் பண்ணுறார் ரொம்ப உற்சாகமாக பேசுகிறார் ஒன்று அவனுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரமாட்டேன் இது பெரிய ரகசியம்னா இப்போ சொல்லலை இனி அடுத்ததுக்கு தான் சொல்ல போகிறார் இந்த வரத்தை ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு கொடுக்குறார் அந்த அக்னி வித்யையை ஸ்வர்கலோக சாதனமாகிய அக்னி வித்யையை அவனுக்கு உபதேசம் பண்ண போகிறார் மந்திரம் பாருங்கள் அடுத்த மந்திரம் பிரதே பிரவீமி ததுமே நிபோத ஸ்வர்கியம் அக்னிம் लोकाप्ति निहितं அனந்தலோகா விமேதேவீமி ததுமே நோதமேத்தஜானன் அனந்தோகாப்மோ வித்விமே தம் நிஹிதம் குஹாஜாம் எல்லாம் ரொம்ப சாஸ்திரீயமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் ஆதிசங்கரர் இதுக்கு பேர் அக்னி விஜானம் அப்படிங்கிறார் அக்னி விஜானம் ஸ்வர்கலோக பிராப்தி சாதன அக்னி விஜானம் அதுக்கு ஒரு டிப்பணிகாரர் சொல்றாடு உபாசனம்னா சமஷ்டி ஸ்தூலீர அபிமானி சைதன்யம் விராட் தஸ்மாத் விராடஜ விராட் அஜாஜ விராட் சொன்ன நம்ம பாட பார்க்குற இந்த ஸ்தூர காஸ்மிக் பாடி காஸ்மிக் பாடி நம்ம உடம்பு வந்து என்னது இது மைக்ரோ மேக்ரோ மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் அக்னியில் விராடு உபாசனம் பண்ணணும் எல்லாம் வரப்போகிறது அக்னியில் சமஸ்திரபஞ்சத்தையும் தியானம் பண்ணுறது வெறுமன சுவாகா மாத்திரம் இல்லை சொல்லப்போனால் இந்த புருஷ சூத்த ஹோமமே விராடு உபாசனம்தான் புருஷ சூக்த ஹோமஹா அது ருக்வேதக் கிரமமாக பண்ணணும் எஜுர்வேதப்படி பண்ண முடியாது நம்ம சொல்ற புருஷசூக்தம் இப்படி பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு சொல்கிறோம் சஹசிரசீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் இது யஜுர்வேதக் கிரமம் அணுவேதந்தம் பிரதானம் சஹசிரசீருஷ புருஷ சகசிராட்சசூமி தசாங்குலம் ரெண்டு ரெண்டு வாக்கியத்தைச் சேர்த்து ஸ்வரத்தை மாற்றி சொல்லணும் அதில் சில ரிக்கும் மாறும் அது படி பண்ணினால் அது வந்து புருஷசூக்த ஹோமம் புருஷசூக்த ஹோம விதி இங்கெல்லாம் ஒரு காலத்தில் நிறைய பண்ணியிருக்கோம் ஆசிரமத்தில் வருஷா வருஷம் புருஷசூக ஹோமம் நடக்கும் பத்தா ரெண்டு மூணு வருஷமாக இல்லை அந்த மாதிரி ஒரு வித்யை இது பாருங்கள் சொல்ல படிக்க படிக்க புரியும் ஹே நச்சிக்கேதா தே பிரபிரவீமி பிரதேப்ரவீமிங்கிறத மாற்றி படிக்கணும் தே பிரபிரவீமி ஹே நச்சிகேதா ஓ நச்சிகேதஸ் இப்போதான் அட்ரஸ் பண்ணுறார் ஹே நச்சிகேதான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எப்படி அட்ரஸ் பண்ணார் பிரம்மன்னு ஹே பிராமணனே அப்படின்னார் இப்போ என்ன சொல்கிறார் நச்சிகேதஸ் நேர பேரையே சொல்லி கூப்பிடுறார் ஹே நச்சிகேதா தே பிரபிரவீமி நன்றாக உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ரொம்ப நல்ல சந்தோஷமாக சொல்லித்தரேன் எனக்கு சொல்லித்தரதில் ரொம்ப சந்தோஷம் மே தது நிபோத ஊ இருக்கு தது உபோத தது ஊ நிபோத அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப கவனமாக கேட்கணும் நான் சொல்லி கொடுக்குறத ஏன்னா இது ஒரு சயின்ஸ் அதனால் நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறேன் இதெல்லாம் காட்டகத்தில் இருக்குது இதனுடைய விரிவை காட்டக பிராமண பாகத்தில் படித்து தெரிந்து கொள்ளவும் அவ்வளோதான் அதை பற்றிலாம் இங்கே இப்போ விஸ்தாரமாக நம்ம படிக்க போகிறது இல்லை மே நிபோத நிபோத நிச்சயன போத நிபோதங்கிற வார்த்தை சங்கராச்சார சொல்கிறார் பிரபிரவிமி தன்னிபோத இதிச்சிஷ்ய புத்தி சமாதானார்த்தம் வச்சனம் நான் நல்லா சொல்லித்தனேன் நீ நல்லா கேட்கணும் ஏகாகிரத்தையோடு கேட்கணும்னு அர்த்தம் ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்க வேண்டும் சாவதான சித்ததையாணு இத்தீ அபிப்பிராயகம் யமவச்சனம் இத்தர்த்த நல்ல குர்வதானம் மகத அவதானம் இல்லை பிராணாயாமம் பிரத்யாஹாரம் விவேகவிச்சாரம் ஜப்பசிவிதானம் குவதானம் மகதவதானம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அதில் இருக்கு பிராணாயாமம் பிரத்தியாரம் நித்திய விவேகவிச்சாரம் ஜாபிய சமேத சமாதி விதானம் ஜபசிதமாக தியானம் பண்ணு இதில் க கவனமாக இருக்குது கேர்ஃபுல்லாக இரு குரு அவதானம் மகத அவதானம் சாதாரண கான்சன்ட்ரேஷன் இல்லை ரொம்ப நல்ல கவனமாக இருக்கணும் குரு அவதானம் மகதவதானம் அதே மாதிரி ஆச்சாரியர் சொல்றார் ப்ரப்ரவீமி நிபோத நானும் நல்லா டீச் பண்ணுறேன் நீயும் கான்சன்ட்ரேட்டடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ புரிஞ்சிக்கோ எதை சொல்லி தரேன் ஸ்வர்கியம் அக்னிம் பிரஜானன் பிரபிரவீமி பிரகர்ஷேண ஜானன் பிரபிரவீமி அதாவது அந்த ஸ்வர்க்கத்துக்கு சாதனமான அக்னி ஸ்வர்கியம் அக்னிம் ஸ்வர்கசாதனமாக இருக்கிற அக்னியை பிரகர்ஷேண ஜானன் பிரபிரவீமி நீயம் பிரகர்ஷேண ஜானன் நிபோத எல்லா அர்த்தம் இருக்கு நன்றாக நான் அதை நினைவுபடுத்தி உனக்கு நன்றாகச் சொல்லிக் கொடுக்கிறேன் நீயும் பொறுமையாக நன்றாக கேள் அதுக்கு இன்னும் விளக்கங்கள்லாம் சொல்கிறார் அந்த ஸ்வர்கியங்கிறதுக்கு சொல்கிறார் அனந்த லோகாப்திம் அதோ பிரதிஷ்டாம் நிஹிதம் குஹாயாம் துவம் வித்தி குஹாயாம் நிஹிதம் ஏதம் ம் வித்தி அனந்த லோகாப்திம்னா என்னர்த்தம் எல்லையற்ற இன்பத்தை துறக்கூடிய அனந்த லோகாப்திம் அதுனா அக்னிம் ஸ்தௌ தீங்கிற அக்னியை புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் அக்னிக்கு அப்ஜெக்டிவ்ஸ் விசேஷணங்கள் அனந்த லோகாப்திம் ஸ்வர்கலோக ஃபலப்பிராப்தி சாதனம் இத்தேதத்து அதாவது இங்கே இதனுடைய பிரயோஜனத்தை வர்ணிக்க முடியாது அனந்த லோக ஸ்வர்கலோகத்துக்கு தான் இன்னொரு பேர் சொல்கிறார் அனந்த அந்த லோகா அனந்த லோகா இங்கெல்லாம் சீக்கிரம் லைஃப் முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை புரியுற வாழ்க்கை பூர்த்தி ஆயிட்டுருக்கும் அங்கே அப்படி இல்லை வாழ்க்கை நீண்ட நன்றாக இருக்கும் அனந்த அக்னிம் அனந்த அக்னிம் அதோ பிரதிஷ்டாம் பிரதிஷ்டாம் அப்படின்னா இந்த இடத்துல பிரதிஷ்டாசத்துக்கு சமஸ்திரபஞ்சங்களும் அதில் பாவனை செய்யப்படுகிறது அக்னியே வந்து அக்னியே விஸ்வரூபம் அக்னியே விஸ்வரூபம் அக்னிமீழே புரோஹித தேவமத்விஜம் அக்னயாஹி வீதையே கிருணானோ ஹவியதே அது ரெண்டு மந்திரமும் பாருங்க அது ரிக்வேதமும் சாமவேதமும் தம்பதிகள் அதுவும் ஆரம்பிக்கிற போது அக்னி மீழேன்னு ஆரம்பிக்கிறது சாமவேதமும் ஆரம்பிக்கிறபோது அக்ன ஆயாகி வீத்தையேன்னு ஆரம்பிக்கிறது புரோஹிதம் அக்னி ஈழே பூஜை பண்ணுறேன் ஆகலாம் அக்னிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த அக்னியே சாதாரணமாக நினைக்கிறது அக்னி சர்வா தேவதாக அக்னி தான் எல்லா தேவதைகளும் அக்னி சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்குது ரிக்வேதத்தில் அந்த அக்னி சூக்தம் சொல்லித்தான் அக்னி மதனம் பண்ணணும் அந்த அரணிக்கட்டையில் அக்னியை கடையிற போது அக்னி சூக்த பாராயணம் பண்ணிட்டு தான் கடையணும் ஆகவே அதை வந்து விஸ்வரூபங்கிறார் அதில் எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம சமஷ்டி இன்வோக் பண்ணுறோம் எப்படி பசுமாட்டில் பிரபஞ்ச குதிரை அஸ்வமேத யாகத்தில் குதிரையில் பிரபஞ்சத்தை நம்ம ஆவாகனம் பண்ணுவோம் விஸ்வரூபத்தை ஆவாகனம் பண்ணுவோம் ஏக்கரூப்பே அநேக ரூப தரிசனம் ஏகரூபே அநேக ரூப தரிசனம் அநேக ரூபேகே ஏக ஈஸ்வர தரிசனம் இப்படிலாம் நம்மள நிறைய இருக்கு ஏகரூபே ஏக்கரூபே அநேக ரூபம் அநேக ரூபே ஏக்கம் ஈஸ்வரம் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி நிறைய உபாசனைகள்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரம் நம்ம சரீரமே விஸ்வரூபம்தான் ஏன் கண்ணையே நான் சூரியனாக நினைக்கலாம் அக்னிர்மே வாச்சிஸ்ருதா சூரியோமே சக்குஷிஸ்ருதா சந்திரமாமே மனசு அப்புறம் வந்து திசோமே ஸ்ரோத்ரே ஸ்ருதாக இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம சரீரத்திலையே நம்ம சரீரமே ஏக்கமே அநேக்கமாக நினைக்கிறது இப்படிலாம் நம்மளதில் என்னது இமேஜ் பண்ணுறது கற்பனை பண்ணுறது அப்படி மனசை வந்து ஏகாக்ன உடையதாகவும் இருக்கணும் விஷாலமாகவும் இருக்கணும் மனசுக்கு ரெண்டு தகுதி வேணும் ஒருமுகப்பட்டதாகவும் இருக்கணும் பரந்த மனப்பான்மையுடையதாக இருக்கணும் கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கணும் பிராட் அவுட்லுக்காகவும் இருக்கணும் ரெண்டும் ரொம்ப முக்கியம் அது இந்த அக்னி உபாசனையில் பண்ணணும் அக்னியில் பண்ணணும் அனந்த லோகாப்தி அசோ பிரதிஷ்டாம் இந்த இடத்துல பிரதிஷ்டா சப்தம் வந்து விராட் உபாசனையை குறிக்கிறது அப்புறம் அது என்னதுன்னா குகாயம் நிகிதம் ஏதம் துவம் வித்தி சங்கராச்சாரியார் சொல்கிறார் விதுஷாம் புத்தௌ நிவிஷ்டம் விதுஷாம் புத்தௌ நிவிஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அக்னி வித்தியை படித்தவர்களுடைய புத்தியில் இது இருக்குது அவர்கள் இதை சாட்சாத் காரம் பண்ணியிருக்கிறார்கள்னு டிப்பணிக்காரர் எழுதுகிறார் டிப்பணிகாரனா ஃபுட் நான் ஒரு ஃபுட் நோட்டை வச்சுன்னு அவர் வந்து எழுதினவர் சச்சிதானந்தேந்திர சரஸ்வதி ஒளே நரசுபூர் அது வந்து கர்நாடகாவில் இருக்கு ஒலே நரசப்பூர்னு அது நிறைய அதெல்லாம் பேசினா டாபிக் வரைங்க போய்டும் அவரோட புஸ்தகம் தான் பாருங்கள் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு அந்த காலத்தில் போட்டிருக்கார் ஒரு ப்ரிண்டிங் மிஸ்டேக் கிடையாது கட் ஓ ப்ரெஷ் ஓன்லி இந்த புஸ்தகத்துக்கு வேல்யூவே கிடையாது போடவே முடியாது ஒரு பெரிய மகாத்மா கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு வயசு இருந்தார் கிரகஸ்தராக இருந்த சன்னியாசியானவர் நிறைய ரொம்ப இவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது அவ்வளவு பண்ணியிருக்கார் தானே சம்பாதிச்சு தானே ப்ரெஸ் வச்சு தானே அச்சுக்கோத்து தானே இந்த வேலையெல்லாம் பண்ணி தன்னோட பணத்தை செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கடைசி காலத்தில் சந்யாசம் ஆயிட்டார் பெரிய மகாத்மா ஃபாலோ பண்ணுறேன் நான் அதாவது சங்கராச்சாரியார் சொல்கிறார் விதுஷாம் புத்தவு நிவிஷ்டம்னு கொடுக்கார் அதை நிமிஷ்டத்துக்கு ஒரு டிப்பணி உபாசகி உபாசகை சாட்சாத் கிருதா இத்தியர்த்தா உபாசனை பண்ணுறவனுக்கு இது வழங்குங்கிறார் யார் இதை மெடிடேட் பண்ணுறானோ அக்னியில் கர்மாக்கள் எல்லாம் பண்ணி சோமாயி சுவாகா வாயுவேஸ்வகா சூரியாயஸ்வஹா எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அது தியானம் பண்ணுறான் அக்னி முன்னால் உட்கார்ந்துன்னு தியானம் பண்ணுறான் இது ஞாபகம் வச்சுக்கணும் உபாசனா சகித்த கர்ம சமுச்சய இது வந்து ரிச்சுவல் வித் மெடிடேஷன் வித்தௌட்டு மெடிடேஷன் வெறும் ரிச்சுவல் பண்ணினா கிருஷ்ணகதி ஸ்வர்கலோக பிராப்தி இது உபனிஷத்தே சொல்லப்படுது இந்த உபனிஷத்தே சொல்லப்படுறது அவன் கேட்டது சொர்க்கத்துக்கு தான் இவர் சொல்லிக் கொடுக்குறது பிரம்மலோகத்துக்கு பிரம்மலோக சாதனத்தையே சொல்லித்தனேன் என்னத்துக்கு அல்பமான சொர்க்கங்கிறார் சொர்க்க விருப்பலோகத்தை அடையிறதுக்கே நான் வழி சொல்லித்தரேன் ஆகினால உபாசனாசிதம் கர்ம இதெல்லாம் ஈஷாவாசியோபனிஷத் விஸ்தாரமாக பேசுகிறது வித்யாஞ்சாவித்யாஞ்ச யஸ்தேதோ பஜக் குவித்யா மிருத்தியுந்தீர்த்துவா வித்யா மிருதம் அஷ்ணுத்தை அதாவது ஒடம்பாலையும் வாக்காலையும் சைர கர்மா காய்கம் கர்மா நம்ம ஹோமம் பண்ணுறோம் நல்ல ஹோமகுண்டம் கட்டிக்கிறோம் நெய் வச்சுக்கிறோம் வரட்டி விறகு எல்லாம் வச்சுட்டு அக்னியை சம்ஸ்காரம் பண்ணி அக்னியில் ஹோமம் மாத்திரம் பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணி அக்னே நய சுபதாராயம் சொல்லிவிட்டு இதுக்கு முன்னால் அதில் வந்து அக்னியில் விராட்டு தேவத்தைய ஆவாகனம் பண்ணி தியானம் பண்ணுறான் ஆ இது விராட்டு உபாசனா சகித்த கர்மம் மானச கர்மமும் சேருகிறது இதை பண்ணுறதுனால அசோ பிரதிஷ்டாம் ஸ்வம் வித்திங்கிற வெறும் ரிச்சுவல் மாத்திரம் சொல்லித்தரப்போகிறதில்ல மெடிடேஷனோடு கூடின ரிச்சுவலை சொல்லித்தர போகிறேன் ஆக கேவலம் காய்கம் கர்மாவை சொல்ல போகிறதில்லை மானச கர்மத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லி ஏதாவது நான் சிம்பிளாக சொல்லித்தரப்போகிறதில்லை நான் உனக்காக மெனக்கெட்டு நன்றாகவே சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கிறார் யம ஏன்னா அவனை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டு சொல்கிறார் குகாயாம் ஏ நிகிதம் ஏத்தம் துவம் வித் இப்போ இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு நச்சிகேத் நான் நன்றாக நான் அதை நினைவுபடுத்தி அந்த சொர்க்க சாதனத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் நீயும் கவனமாக கேட்டுக்கோ இது எப்படின்னா இது வந்து எல்லையற்ற சுக சாதனம் இது இது சமஸ்திரபஞ்சத்தையும் தியானம் பண்ணக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் உபாசகர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆக இந்த மந்திரம் அக்னி வித்யனுடைய அக்னி வித்தியை சொல்லித்தரேன்னு சொல்கிறது மாத்திரமில்லை அக்னி வித்யினுடைய பெருமையையும் சொல்கிறார் அக்னி வித்யனுடைய மகிமையை சொல்கிறார் நான் நீ கேட்டதுக்கு மேலேயே உனக்கு நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மந்திரோம்தமுை வாத்தவத் எமிய முனரேவ याजिष्टका प्रत्यवदत्यतोक्तं லோக்காதிம்தமுதோய மருத்துவ இப்பிகதி இப்ப நச்சிகேதும் யம தர்மராஜாவும் ஒரு பக்கம் இருக்கான்னு நினச்சிக்கோ இப்போ வந்து இந்த ட்ராமாவிலாம் நடுவில் ஒருத்தன் வந்து பேசுவான் இல்லையா சூத்திரதாரின்னு அது மாதிரி உபனிஷத் பேசுறது இதம் ஸ்ருதேகே வச்சனம் என்கிறார் ஆச்சாரிய இதம் ஸ்ருதேகே வச்சனம் இந்த மந்திரம் ஸ்ருதியினுடைய வச்சனம் அதுவும் ஸ்ருதி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருந்தது நச்சிகேதஸுக்கு யம தர்மராஜா சொல்லிட்டு இப்ப வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அவனுக்கு அதை சொன்னார் அவனுக்கு எதை சொன்னார் அவனுக்கு அந்த அக்னி உபதேசம் பண்ணினார் லோகாதி அதனால் விராட் புருஷ உபாசனையோடு கூடின அக்னிவித்தியையை அவனுக்கு உபதேசம் பண்ணினார் விராட் உபாசனித்தர்மதிஷ்டவான் யம ஆக உபாசனிதர்மத்தை லோகாதி விராட் லோகஸ்ய ஆதி லோகாதி லோகாதிம் அக்னிம் அதுவித்தீயபக்தி ஏகவச்சனம் லோகாதிம் அக்னிம் விராடுபாசனையோடு கூடின அந்த அக்னிவித்தியை தஸ்மை நச்சிகேதே அப்படின்னு அர்த்தம் அந்த நச்சிகேதுக்கு தம் அக்னிம் உவாச்ச அக்னி வித்யா உவாச்சு அர்த்தம் அந்த அக்னியை உபதேசம் பண்ணினார் எப்படி பண்ணினார் யா இஷ்ட கா யாவ தீர்வா யதாவா யதாவா யா இஷ்டக்கா யா இஷ்டக்கான இஷ்டக்கான செங்கல் இஷ்டக்கா செங்கல்னா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த யாகசாலையில் யூஸ் பண்ணுற செங்கல் எல்லாம் பச்சையாக இருக்கணும் காய வச்செல்லாம் பண்ணக்கூடாது அந்த செங்கலுக்கு மண் குழைக்கிறது எல்லாத்துக்கும் மந்திரம் இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு மந்திரம் அதுக்கு தண்ணியை விட்டு குழைக்கிறதுக்கு மந்திரம் அப்புறம் அதை கட் அது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அளவு இருக்குது அந்த அளவுக்கு மந்திரம் எல்லாம் மந்த்ரமயம் இந்த பூனல் போட்டுக்கிறோமே நம்ம பாட்டுக்கு இப்போ கடையில் வைக்கிறது வாங்கிக்கிறோம் வாத்தியார் கொடுக்குறாரு போட்டுனுறோம் ஆனால் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய பூர்வாசிரம தகப்பனார் பண்ணுறதே பார்த்துருக்கோம் அதாவது அந்த பருத்தி செடியை பார்த்துன்ட்டு ஒரு மந்திரம் அந்த பருத்தி செடி வைப்பர் இப்போ தான் நினச்சி பார்க்குறேன் அதோடய வேல்யூன்னா அப்போ ஒன்றும் தெரியாது விளையாட்டாக பார்த்தது இப்போ நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது அந்த சும்மா சின்ன சின்ன செடி வச்சுருப்பாங்க அந்த பருத்தி செடி அந்த பருத்தி செடியை தினம் ஜலம் விடுவார் தண்ணி விடுவார் பார்த்துப்பார் அந்த செடியை பார்த்துட்டு மந்திரமெல்லாம் சொல்லுவார் அந்த செடியை பார்த்துன்னு சொல்கிறதுக்கு மந்திரம் இருக்குது அப்புறம் அது பக்குவமான பிறகு அந்த பஞ்சை எடுக்கிறதுக்கு இருக்கு இல்லையா செடியிலேருந்து அதை எடுக்கிறதுக்கு மந்திரம் அதை எடுத்து ஒரு இடத்துல வைப்பார் அது பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதில் இவ்வளவு மகிமையாக இருக்குதுன்னு தெரியாது அதை எடுத்து ஒரு பக்கம் வைப்பார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சம்ஸ்காரம் அதில் இருக்கிற எல்லாம் பிசுறு எடுக்கிறது எல்லாம் மந்த்ரவத்தாக பண்ணுவார் அதெல்லாம் வந்து அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் பிசுறுல்லாம் எடுத்து இதுக்குன்னு குவாலிட்டி டைம் கொடுத்து மந்த்ரமெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் மெதுவாக இது பண்ணி அதுக்கப்புறம் அதை நூல் பண்ணி அதுக்கப்புறம் அதை தக்களியில் வச்சு எல்லாம் மந்திரபூர்வமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை நூலை சுற்றி ஷண்ணவதி தொண்ணூற்றி ஆறு நம்ம கையால் சுற்றினா நம்ம தொப்புளுக்கு கரெக்டாக அது ஒரு பெரிய சயின்ஸ் அழகாக சுற்றுவர் அன்னும்லாம் அதுக்கெல்லாம் மந்திரம் சும்மாவே இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் அதுக்கு எதோ மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை திரும்ப திரும்ப கறக்கும் தொடையில் வச்சு வச்சு கறக்கும் அதை தக்களி இப்படி போயிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் அதுக்கடையில் வேத மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து அந்த பூனை இது பண்ணி அதுக்கப்புறம் அது முடிச்சு போடுறதுக்கு விசேஷமாக மந்திரங்கள் இதுக்கப்புறம் அதை சம்ஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூனலை போட்டுன்னா இன்னும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் அந்த பூனலை வாங்கி அந்த மந்திரத்தைலாம் சொல்லிட்டாது போட்டுக்கணும் எடுக்கிற பார்க்கறதுக்கு மந்திரம் எடுக்கிறதுக்கு மந்திரம் கறக்கிறதுக்கு மந்திரம் கறக்கிறது போதை இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது நூலாக்குறது அது ஒரு தக்களி வச்சுன்னு பண்ணிண்டே இருப்பாங்க அது அப்படியே நடந்துட்டே பண்ணுறது அப்புறம் அது அது இல்லை நூல் ஆற்றுறதுன்னு ஒன்று உண்டு இல்லை நாங்களாம் நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் இந்த பூனலை இப்படி இப்படி ஆற்றணும் ஆற்றி அதெல்லாம் அதுக்கப்புறம் அதை இது பண்ணி ஒழுங்கு பண்ணி அதை முடித்து போட்டு ஒரு பூனலுக்கு இவ்வளோ ரிச்சுவல் இவ்வளோ சடங்கு எதுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அந்த செங்கல்லாம் இது பண்ணி அதில் நம்ம ரொம்ப நேரம் கர்மகாண்டத்தில் உட்காரப்படாது ஏன்னா அவன் சீக்கிரம் உபநேஷத்தே சீக்கிரம் போக போகிறது ஆனால் இதில் மகிமை இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு அனுகிரகம் இருக்குது அதிருஷ்ட சக்தி இருக்குது அதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறது யா இஷ்டக்கா எப்படிப்பட்ட செங்கல் தயார் பண்ணணும் அப்புறம் யாவ தீர்வா இந்த யாகத்துக்கு எத்தனை செங்கலை எப்படி அடுக்கணும் கிழக்க பார்த்துண்டு எத்தனை செங்கல் அடுக்கணும் நிறைய ரூலெல்லாம் இருக்குது அந்த யாகசாலையை வெட்டபோது பார்த்தோம்னா நிறைய ஒரு ஒரு ஹோமத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் ஜானுதீமுத்தர வேதீங் காத்வா அபாம் புரஜித்வா குல்ப தக்னம் புஷ்கர பர்ணை புஷ்கர தண்டை தஸ்மின் விஹாயசே அக்னிம் பிரணீயபித்த அபீஷ்ட அபீஷ்ட முப்போத்தே தரிசபூர்ணமா பசுபந்தே சாத்துமா அத்தோ ஆஹு சர்வ யுஷ்வி மந்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா முழங்கால அளவுக்கு குழி வெட்டணுமா முதல்ல ஜானுதக்னி முத்தர வேதீம் காத்வ முழங்கால அளவுக்கு மூணுக்கு மூணோ நாலுக்கு நாளோ அதெல்லாம் வெட்ட அதுக்கெல்லாம் கல்பசூத்திரம் தனியாக இருக்குது முழங்கால் அளவுக்கு வெட்டு குழி வெட்டு அதில் வந்து கணுக்கால் அளவுக்கு தண்ணி அதுவும் தண்ணி வேற எந்த தண்ணி வேறு மழை தண்ணி கிணத்து தண்ணி ஆற்றுத்தண்ணி கேட்டவுடனே நிறைய பேர் உடனே வேண்டாம் நமஸ்காரன்னு உங்கள் ரிச்சுவலுக்கு சத்துஷ்டோ கிருநாதி சத்வாரிவா அபாகும் ரூபாணி மேகோ வித்யுத்து ஸ்தன யத்னோர் விர்டிஹி எல்லாத்துக்கும் வந்துடும் இருக்கு கணுக்கால அளவுக்கு தண்ணியை விடு அதுக்கப்புறம் என்னது அப்பாம்பூர இத்வா குல்ப தக்னம் அப்புறம் தாமர இலை தாமர தண்டு தாமரை இத்தனையும் போட்டு உப்புங்கிறது புஷ்கர பர்ணை புஷ்கர தண்டை புஷ்கரை சக்குஸ்தீரிய தஸ்மின் விகாயசே அதுக்கப்புறம் அஷ்டலெல்லாம் அடிக்கப்பட்டு அது மேலே அக்னியை வைக்கணுமா அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது சொன்னால் எத்தனை அளவு வைக்கணும் யதாவா எப்படி வைக்கணும் ஏன அக்னியை எப்படி உண்டு பண்ணணும் அந்த அக்னிக்கு எப்படியெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உவாச்ச சொல்லி கொடுத்தார் அந்த யாகத்துக்கு வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி கொடுத்தார்னு அர்த்தம் அதை சிம்பிளாக உபனிஷ சொல்லி எடுத்து யா இஷ்டக்கா யாவை யதாவா செங்கல் எப்படி உண்டு பண்ணணும் அந்த செங்கலை எவ்வளவு வைக்கணும் அது எப்படி அடுக்கணும் அதில் அக்னியை எப்படி சம்ஸ்காரம் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தார் அவன் என்ன பண்ணான்னா அப்படியே கேட்டுருந்தானான் நச்சுகேதஸ் கேட்டுவிட்டு என்ன பண்ணானா அதுதான் ரொம்ப அழகான வாக்கியம் வருது சச்சாபி யதோக்தம் தத் பிரத்யவதத் அப்படியே கிராஸ்பிங் பவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படியே ரிப்பீட் பண்ணானா நச்சுகேதஸ் நான் எப்படி சொன்னேன்னா திரும்ப சொல்லு பார்க்கலாம் அப்படின்ன உடனே உடனே ஒரு நோட்ஸ் எழுதலை ரெக்கார்ட் பண்ணலை உடனே வந்து கையில் வச்சுட்டு லேப்டாப்பை வச்சுட்டோம் ஐபேடை வச்சுருந்தோம் டைப்பும் பண்ணலை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே கேட்டுட்டே இருந்திருக்கான் இது உபனேஷத்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுத்து அது ரொம்ப ஏக கேட்டு என்ன ஆச்சுன்னா யதோக்தம் பிரத்யவதத்து இது ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் நச்சிகேதஸினுடைய தகுதி அதாவது எப்படி வரம் கேட்கணுங்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இருக்குது அது ஒரு குணம் நச்சிகேதஸின் பண்புகள்னு சொல்கிற பொழுது வரத்தை எப்படி கேட்கணும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது ஒரு குணம் அந்த குணம் நச்சிகேதஸுக்கிட்ட இருக்குது அது மாத்திரம் இல்லை மேதாசக்தி அவனுக்கு இருக்கு மேதாசக்தி சமாதானம் இருக்குது மன ஒருமுகப்பாடு இருக்குது பரந்த மனப்பான்மையும் இருக்குது உலகத்துக்காக தானே கேட்குறான் இந்த வித்தியே எதோக்தம் பிரத்யவதத் சொன்னதை அப்படியே அழகாக சொல்லிவிட்டானான் எதோக்தம் பிரத்யவதத்து அதனால் என்னாச்சா துஷ்டா மிருத்யு அதாஸ்ய இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு துஷ்டகா மிருத்யுகூ புனகாயேவ ஆக புனகா மிருத்யுகூ புனகாயேவ ஆக அவர் ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிறான்னா அது ரொம்ப சந்தோஷந்தானே தங்கிட்ட படிக்கிற மாணவன் நல்லா நம்மக்கிட்டேருந்து வித்தியை சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அந்த வித்தியை கொடுக்குற குருவுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும் ஆகையினால ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார்னு வருகிறது அது என்ன சொன்னார் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனாவ சகன்த்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கு